நச்சினே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்ததுனால எங்க போனாலும் சேர்ந்துதான் போவாங்க ஒரு நாள் பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்கு சும்மா சுத்தி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும் காட்டுக்குள்ள பலவிதமான பறவைகளின் சத்தத்தை ரசிச்சு கேட்டுக்கிட்டே அந்த காட்டினுடைய அழகரசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க மரம் செடி கொடிகள் அங்கங்கே பூக்கள் நிறைந்து கிடந்தது அதை எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் சோமு பயந்துகிட்டே ராமு கிட்ட கேட்டான் அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கவும் ராமு சொன்னான் அது கரடியோட சத்தம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா ரெண்டுும்டலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேகமா ஓடினாங்க இவங்க ரெண்டு பேரும் ஓடுற சத்தத்தை கேட்டு கரடி அந்த புதருக்குள்ள இருந்து வெளிப்பட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சுது ஓடிக்கிட்டே இருந்த ராமு என்ன பண்ணா அப்படின்னா உனக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு சோமு கிட்ட கேட்டான் சோமு எனக்கு மரமெல்லாம் ஏற தெரியாது அப்படின்னு சொன்னான் ராமு சொன்னான் எனக்கு வேற வழியே தெரியல கரடி நம்மளை நெருங்கிடுச்சு நான் மரத்து மேல ஏற போறேன் அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல இருந்து ஒரு மரத்து மேலே ஏறி மேலே சோமுக்கு என்ன பண்றதுனே தெரியல மரம் ஏற தெரியாதே கரடி வேற நெருங்கி வருது சரிதான் இன்னைக்கு கரடி நம்மள அடிச்சு சாப்பிட போகுது அப்படின்னு நினைக்கும் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது என்னைக்கோ யாரோ சொன்னது அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது அது என்ன அப்படின்னா கரடி சாப்பிடாது அப்படிங்கறது அவனுக்கு ஞாபகம் வந்தது உடனே அவன் மயக்கம் போட்டு கீழே உழுந்தவன் மாதிரி படுத்துக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டான் கரடி வேகமா ஓடி வந்தது அவன் கிட்ட பக்கத்துல வந்து அவனை மோந்து பார்த்தது தலையிலேருந்து கால் வரைக்கும் மோந்து பார்த்தது மறுபடி போய் அவன் முகத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் மோந்து மோந்து பார்த்தது அவன் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு உயிர் இல்லாதவன் மாதிரி படுத்திருந்ததுனால கரடி நினச்சிருச்சு இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கரடி அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு கரடி கண் பார்வையிலேருந்து மறைஞ்சதும் ராமு வேகமாக மரத்து மேலிருந்து கீழே இறங்கி வந்தான் வந்து தன்னுடைய நண்பன் சோமுவை எழுப்பி சோமு எழுந்துரு கரடி போயிடுச்சு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கரடி வந்து உன் காதில் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்கவும் சோமு சொன்னால் ஆமாம் கரடி என் காதில் ஒரு ரகசியம் சொல்லிச்சு ஆபத்து காலத்தில் உதவாத நண்பர்களை எப்போதும் நம்பாத அப்படின்னு கரடி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோமும் நடக்க ஆரம்பித்தான் ராமுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு தன்னுடைய நண்பனை ஆபத்து காலத்தில் நம்ம கைவிட்டுட்டு நம்ம மட்டும் மரத்தில் ஏறிவிட்டோமே தப்பு தான் சொல்லி ராமுவும் தன்னோட தவற உணர்ந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கதையிலருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு ஆபத்தில் இருந்தோம் அப்படின்னா கூடவே நம்ம நண்பனும் இருந்தால் அந்த நண்பனையும் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே ஒழிய நாம் மட்டும் தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடாது சரியா நேற்று இரவு நான் உங்களுக்கு சொன்ன கதையில் கூட இந்த மாதிரி தான் ஒரு நரியும் ஒரு கழுதையும் நண்பர்களாயிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு சிங்கத்துக்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்ட நரி கழுதையை மாட்டிவிட்டு தான் மட்டும் தப்பிக்கலாம்னு நினைச்சது அந்த கதையை நேத்து இரவு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதையும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கதையில தன்னுடைய நண்பனை மாட்டி நரி கடைசில தன்னுடைய உயிரை விட்டதையும் நீங்க தெரிஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க அதனால குழந்தைகளே எப்பவுமே ஆபத்துல தான் மட்டும் தப்பிக்கணும்னு நினைக்க கூடாது தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்து காப்பாற்றணும்னு நினைக்கணும் அதுதான் நல்ல குணம் சரி நேயர்களே